இருபத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குவிகளுக்காக நான் உங்கள் வா காவியா நான் அரசின மகளிர் மேல்நிலைப்பள்ளி வலசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பய்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இந்தியாவில் பனிக்கட்டி ஹாக்கியின் தலைநகராக கருதப்படுவது லடாக் இரண்டு சையத் முஸ்தாக் அலி கோப்பை கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி என்ற கோப்பையை வென்ற அணி தமிழ்நாடு 3. இந்திய நிதி அறிக்கை இரண்டாயிரத்து என்ற அறிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது இனி இன்றைய பொதிரைவுக்கான வினா 1. ஊழல் கண்ணோட்ட குறியீட்டு இருபது என்ற அறிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு எது இரண்டு ஆசியா பசிபிக் தனி பயனாக்கப்பட்ட குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது மூன்று காவற்படையில் அதிக அளவில் பெண்களை பணியமர்த்தியதற்கான பட்டியலில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறது இன்றைய பதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்